வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் ஐந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மேரி கைஸ் எனும் பெண்மணி துணி தொடர்பான தொழில்நுட்பத்திற்காக முதல் முறையாக அமெரிக்காவில் காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி ஆண்டு நெப்போலியன் பொனபாட் அவர்கள் தெற்கு அட்லாண்டிக் கடலில் உள்ள செயின்ட் ஹெலனா தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஸ்ட்ரேட்டன் சகோதரர்கள் வழக்கில்தான் முதல் முறையாக கைரேகையை ஆராயும் முறை அதாவது கொலை வழக்குகளில் கைரேகை மூலம் தடயங்களை ஆராயும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்க அரசாங்கம் ஆப்பிரிக்கான்ஸ் மொழியை அரசு மொழியாக அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு எத்தியோப்பியாவின் மன்னர் ஹைலி செலாசி அவர்கள் அடிஸ் அபாபா திரும்பினால் அங்கு விடுதலை நாளாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாய்லாந்தின் ஒன்பதாவது இராமா மன்னராக பூமிபால் அடுல்யா டேஜ் அவர்கள் முடிசூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கு ஜெர்மனி முழுமையான விடுதலையை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் மே ஐந்தாம் தேதியை ஐரோப்பிய நாளாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆறு நாட்களாக தீவிரவாதிகளினால் முற்றுகையிடப்பட்டிருந்த லண்டனின் ஈரானிய தூதரகத்தின் மீது வான்படையினர் தாக்குதலை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஐரிஷ் புரட்சியாளர் பாபி சான்ஸ் அவர்கள் சிறையில் அறுபது நாட்களுக்கு மேல் உண்ணாவிரதமிருந்து உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈழத்து பெண் கவிஞர் சிவரமணி தனது இருபத்தி மூன்றாவது வயதில் தற்கொலை செய்து கொண்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலன் ஷெப்பர்ட் அவர்கள் விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது மனிதரும் முதலாவது அமெரிக்கர் என்ற பெருமையையும் பெற்றார் இவர் மெர்குரி திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு சென்றார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு கார்ல் மார்க்ஸ் ஜெர்மனிய மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பி யூ சின்னப்பா தமிழ் திரைப்பட நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெயில் சிங் இந்தியாவின் ஏழாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டி ராஜகுமாரி தமிழ் திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பி ராஜாமணி இவரும் நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கர் இலங்கையின் முன்னாள் பிரதம மந்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிச்சுமணி கைவல்யம் தமிழ் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆறுமுகம் தொண்டமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நெப்போலியன் பனபாட் பிரெஞ்சு மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புதுமை நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேவன் என்கின்ற ஆர் மகாதேவன் நகைச்சுவை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாபி சான்ஸ் ஐரி புரட்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சிவரமணி ஈழத்து பெண் கவிஞர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவுஷத் அலி இந்தி திரைப்பட இசையமைப்பாளர் இந்நாளின் சிறப்புகள் சர்வதேச நாடுகளின் மருத்துவச்சிகள் எனப்படும் தாதிகள் தினம் அல்பேனியாவில் மாவீரர் தினம் டென்மார்க் எத்தியோப்பியா நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் விடுதலை தென்கொரியாவில் சிறுவர் நாள் மற்றும் உலக ஆஸ்துமா தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே